வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக தேர்ச்சியிலிருந்து அணுகீர்த்தனா தீமைகள் அனைத்திலும் மிக பெரியதொரு தீமை உண்டு அறியாமையே அந்த தீமை ஆம் தீமைகள் அனைத்திலும் மிக பெரியதொரு தீமை உண்டு அறியாமையே அந்த தீமை என்கிறார் புத்தர் நன்றி வணக்கம்